நற்றிணையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து அன்புடன் சாமி இமயமலையில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த ஒரு பௌத்த துறவி தன் கண்களை திறந்து பார்த்தபோது எதிரே இருந்த ஒரு மரத்தின் ஒரு கிளையின் மீது நிறைய பனித்துளிகள் படர்ந்திருப்பதை கண்டார் மேலும் மேலும் பனி விழுந்து கிளையின் மீது குவிய ஆரம்பித்ததும் அந்த கிளை கீழ் நோக்கி ஆரம்பித்தது கிளை முறிந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது கிளை மேலும் வளைந்தபோது அவ்வளவு பனியும் சரண வழிக்கு தரையில் விழவும் கிளை நன்றாக நிமிர்ந்து முதலில் இருந்து நிலைக்கே வந்தது இதை கவனித்தவுடன் துறவு எண்ணினார் வலுவான ஒரு மனிதன் நம் மீது மோதி தாக்க வந்தால் அவனை பக்குவமாக நகர்த்தினால் அவன் கீழே விழுந்து விடுவான் இந்த எண்ணத்திலிருந்து உதயமானதுதான் ஜியூடோ எனும் தற்காப்பு கலை இப்படி ஒவ்வொன்றையும் உற்று பார்த்து வளர்ந்திட்ட கலைகளும் சாஸ்திரங்களும் ஏராளம் ஏராளம் ஆம் நாகப்பாம்பு படம் எடுப்பதை பார்த்து புஜங்காசனம் ஒட்டகம் நிமிர்வதை பார்த்து உஷ்ராசனம் முதலை இழைப்பார்வதை பார்த்து மகராசனம் காகம் தூணை நாய் என்று பல உயிரினங்களின் அசைவுகள் மூச்சு விடுவதை பார்த்து ஆராய்ந்து எல்லாம் இணைத்து உருவாக்கியவைதான் யோகாவும் தியானமும் உலகிற்கு இந்திய நாடு வழங்கியுள்ள பெரும் கொடைதான் யோகாவும் தியானமும் இவை ஒற்று பார்த்தமையால் உருப்பெற்றவைதானே